அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு களவினால் ஆக்கம் அளவிறந்தாவது போல கடும் களவினால் வரக்கூடிய ஆக்கம் களவினால் ஆகிய ஆக்கம்னா பிறர் பொருளை திருடி அதனால நம்முடைய செல்வத்தை வளர்த்துவோமே ஆனால் ஆக்கம்னா செல்வத்தை மேலும் கூட்டுறது சந்தோஷத்தை கூட்டுறதுன்னு அர்த்தம் இந்த ஆக்கம்ங்கிற சொல் திருக்குறள்ல நிறைய பார்க்கலாம் நம்ம களவினால் ஆகிய ஆக்கம்னா என்ன திருட்டுனால உண்டாகிற செல்வ வளர்ச்சி என்ன ஆகும்னா அளவிறந்து ஆவது போல கெடும் அளவிறந்து ஆவது போல என்ன என்ன அர்த்தம் அது அளவுக்கு மீறி வளர்ற மாதிரி தோன்றி ஒரேடியா அழிஞ்சு போய்டும் செல்வம் நிலையாமையை பற்றி சொல்கிற போது படிச்சிருக்கோம் கூத்தாட்டு அவை குழாத்தற்றே செல்வம் போக்கும் அது வெளித்தற்று அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக செல்வம் வரும் போகிற போது ஒரேடியாக போய்டும்னு அந்த குரலை சொல்லி இருக்கிறது எப்படி கூத்தாட்டு அவைக்கு மக்கள் ஒவ்வொருவராக வந்துவிட்டு கூத்தாட்டு நிகழ்ச்சி முடிந்தவுடன் ஒரேடியாக எல்லோரும் வெளியே சென்று விடுகிறார்களோ அதே போல செல்வம் சிறிது சிறிதாக வரும் ஆனால் ஒரேடியாக சென்று விடும் என்று நிலையாமை அதிகாரத்திலே சொல்லி இருக்கிறார் ஆகியனால களவினால் ஆகிய ஆக்கம் அளவிறந்து ஆவது போல கடும் அளவிறந்து அப்படின்னு சொன்ன வளர்வது போல அர்த்தம் கிடைச்சதை விட கூட்டிக்கிட்டே போற மாதிரி தோணும் ஆனா திடீர்னு ஏதோ ஒரு காரணத்தினால அது பிறருடைய முயற்சியினாலேயோ அல்லது இயற்கையின் சீற்றத்தினாலேயோ பல காரணங்களால அது அழியறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு கெட்டுத்தான் போகும் இது திருக்குறள் பொய்யா மொழி திருக்குறளை சொல்லி உபதேசங்கள் எதுவுமே பொய்த்து போகாது அப்படி போற என்ன பண்ணும்னா இதெல்லாம் போகும்னா செல்வம் மாத்திரமா போகிறது அளவிறந்துங்கிறது எல்லையை கடந்து அர்த்தம் அப்படி ஒரு அர்த்தம் சொல்றோம் வளர்வது போல தோன்றின் சொன்னோம் எல்லையை கடந்து அளவிறந்து ஆவது போல ஆவது போலனா வளர்வது போல தோன்றி கடும் எல்லையை கடந்து கெடும் ஆவது போல அளவிறந்து கெடும் அப்படியும் அர்த்தம் பண்ணிக்கணும் போற போது என்ன ஆகும்னா செல்வமும் போயிடும் பழியையும் உண்டு பண்ணும் பாவத்தையும் ஏற்படுத்தும் பண்ணின புண்ணியத்தை இல்லாம தூக்கி போயிடும் அது நஷ்டம் பாருங்க செல்வம் போவது மாத்திரமில்ல புண்ணியம் போகிறது பாவம் சேருகிறது உலக மக்கள் எல்லோரும் பெரியோர்கள் எல்லாம் பழிக்கின்றார்கள் இவ்வளவு கெடுதல் அது உண்டு பண்ணும்னு அர்த்தம் ஆக பிறருடைய பொருளை வஞ்சன பண்ணி அடையறதுனால உண்டாகக்கூடிய வளர்ச்சி அளவுக்கு மீறி வளர்வது போல தோன்றி இறுதியில் அழிவை கொடுக்கும் என்பது கருத்து ஆக ஆக்கம்னு சொன்னா ஆக்கப்படுவது அப்படிங்கிற அர்த்தத்தை கொண்டது செயப்பாட்டு வினைப்பெயர்ன்னு சொல்லுவார்கள் முயற்சியினாலேயும் உழைப்பாலையும் ஆக்கப்படுறதுனால தான் செல்வத்துக்கு ஆக்கம் அப்படின்னு ஒரு பெயர் புகழையும் மறுமை பயன் அடுத்த பிறவிக்கு நன்மையை செய்யக்கூடிய சக்தியை கொடுக்கறதுனால செல்வத்துக்கு ஆக்கம்னு பெயர் பொருளுக்கு அதாவது செல்வம் எல்லாத்துக்கும் செல்வம்னு சொன்னாலே தெரியுமே வீடு வாகனங்கள் தோட்டம் துறவுலாம் சொல்றோமே அதுக்கெல்லாம் செல்வந்தான் பேரு ஆக்கம் தன்னுடைய முயற்சி உழைப்பு இதெல்லாம் இல்லாமல் திருட்டுத்தனத்தினால களவுனால கிடைக்கக்கூடிய செல்வம் புகழ கொடுக்கலாம் ஒருவேளை புண்ணியத்தை கொடுக்கறதா இருந்தா கூட அந்த பொருள் களவுனால கிடைச்ச பொருள்னு மற்றவங்களுக்கு தெரிஞ்சதுன்னு சொன்னா அந்த புகழும் புண்ணியமும் யார் அந்த பொருளை உடையவர்களாக இருந்தார்களோ அவங்களுக்கு போயிடும் இவனுக்கு பழியும் பாவமும் வந்துடும் ஆவது போல கெடும் ஆக ஏதோ புகழும் புண்ணியமும் கிடைக்கிற மாதிரி தோன்றும் ஆனா அவனுக்கு தன்னெஞ்சறிவது பொய்ய இருக்க அவன் மனசே தன்னெஞ்சே தன்னை சுடும் ஆக களவினால் வஞ்சித்த பொருள் விரைந்து விரயமாகும் களவினால வஞ்சித்த பொருள் சீக்கிரமாக விரயமாயிடும் துணிஞ்சு பண்றான் அது திடீர்னு கிடைக்கிறது ஆகையினால்தான் இது அளவிறந்து ஆவது போலன்னு அளவிறந்து கெடும் அளவிறந்து ஆவது அப்படின்னு ரெண்டு இடத்துலையும் கூட்டணும் ஆகா அளவிறந்து ஆவது அப்படிங்கிறதும் எடுத்துக்கலாம் அளவிறந்து கெடும் என்றும் எடுத்துக்கொள்ள வேண்டும் சுகமாக வாழணும்னு ஒருத்தன் விரும்பினான் கள்ள குடிக்கிற மாதிரி பொருள் வளமாக வேண்டும் என்று நினைச்சு மோகத்தினால மருள்னால களவு செய்யறான் சுகமாக வாழணும்னு நினச்சி ஒருத்தன் விஷத்தை குடிக்கிற மாதிரி நிறைய செல்வம் சேரணும்னு நினைச்சுக்கிண்டு மோகத்தினால திருடுறான் அதனால் வரக்கூடிய சிரமங்களை கஷ்டங்களை கொஞ்சம் யோசித்து பார்த்தாலும் அவன் கனவுல கூட இந்த திருடுறதுக்கு முயற்சி பண்ண மாட்டான் அதனால்தான் பெரியவர்கள் சொன்னார்கள் கள்ள பொருள் கொள்ளித்தீன்னு சொன்னார்கள் பதவுரை படிக்கலாம் களவினால் ஏமாற்றி பிறர் பொருளை கவர்வதால் ஆகிய கிடைக்கக்கூடிய ஆக்கம் இன்பமானது ஆவது போல வளர்ச்சியடைவது போல தோன்றி அளவறிந்து முடிவில்லாத கெடும் துன்பத்தை கொடுத்து பேரின்பத்தை உணர முடியாமல் கெடுத்துவிடும் பொழிப்புரை இதுதான் ஏமாற்றி பிறர் பொருளை கவர்வதால் கிடைக்கும் இன்பமானது வளர்ச்சி அடைவது போல தோன்றி முடிவற்ற துன்பத்தை கொடுத்து பேரின்பத்தை உணர முடியாமல் வாழ்க்கையே அழித்துவிடும் கெடுத்துவிடும் என்பது கருத்து களவினால் மனமார்ந்த வளர்க மனிதனேயம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பிலான திருக்குறள் விளக்கங்கள் தினசரி வாட்ஸ்ஆப் வாயிலாக